வணக்கம் ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மாணவர்களுக்கு இரண்டு கைகளாலும் எழுதும் பயிற்சியை அளிக்கும் நாடு ஜப்பான் இரண்டு இந்தியாவில் முதலில் பத்மஸ்ரீ விருதினை பெற்றவர் அன்னை தெரசா மூன்று நதிகளே இல்லாத நாடு சவுதி அரேபியா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சுருக்கெழுத்து முறையினை கண்டுபிடித்தவர் யார் இரண்டு பிரதமரும் மந்திரிகளும் இல்லாத நாடு எது மூன்று குறைந்த நேரத்தில் சூரியனை சுற்றி வரும் கோல் எது மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்